அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயான ஒரு அற்புதமான வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை ஒன்னுன்னா நம்ம பாத்துட்டு வரோம் இன்னைக்கு வந்து தெனாலிராமனோட வாழ்க்கையில நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு நாள் மாலை நேரத்துல அரசர் கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய பரிவாரங்கள் சூழ உட்கார்ந்து சுவாரஸ்யமாக கதை பேசிகிட்டு இருந்தாரு அப்போது தெனாலிராமன் என்ன சொன்னால் இந்த உலகத்தில் பொய் சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னான் உடனே அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் பொய் சொல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நானே பொய் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த மந்திரி சொன்னாராம் அப்போது தாத்தாச்சாரியாரும் சொன்னாராம் ஆமாம் நானும் பொய்யே சொன்னதில்ல எப்போ ஏற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நானும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னாராம் உடனே தெனாலிராமன் இல்ல இல்ல என்னால் இதை வந்து நிரூபிச்சு காட்ட முடியும் பொய் பேசாதவங்க யாருமே இருக்க முடியாது பொய் ஈஸியா பேசிடுவாங்க சூழ்நிலை தான் காரணம் சூழ்நிலை வந்தால் யார் வேணாலும் பொய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தெனாலி ராமன் உடனே அரசர் கோபம் வந்துருச்சான் நீ என்னையும் சேர்த்துதான் சொல்றியா பொய் சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்ற இதை உன்னால நிரூபிக்க முடியுமா நீ நிரூபிக்கலன்னா உன் தலை எடுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அரசர் கோவப்பட்டாராம் அப்ப தெனாலிராமன் சொன்னானா அரசரே எனக்கு ஒரு நூறு பொற்காசுகளும் ஒரு மாதம் அவகாசமும் கொடுங்க நான் வந்து நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா உடனே அரசர் வந்து நூறு பொற்காசை கையில் கொடுத்து ஒரு மாதம் உனக்கு அவகாசம் தரேன் ஒரு மாதத்துக்குள்ள நீ வந்து எனக்கு நிரூபித்து காட்டணும் பொய் பேசாதவங்க யாரும் இல்லைன்றதை நிரூபித்து காட்டணும் அப்படி இல்லை அப்படின்னா உன் தலையை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பித்தாரான் தெனாலிராமனும் வந்து மறுநாள்ல இருந்து அரசு சபைக்கு வர்றத நிறுத்திட்டான் இப்படி தினந்தோறும் தெனாலிராமன் இல்லாமலே அரசு சபை நடந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ரெண்டாவது வாரம் என்ன பண்ணாரு அரசரு தெனாலிராமன் இல்லாம ரொம்ப சளிப்பா இருக்குல்ல அவன் இருந்தா இந்த சபை ரொம்ப கலகலப்பா இருக்கும் அவனும் வந்து ஒரு சவால் விட்டுட்டு போயிட்டான் வரட்டும் பார்ப்போம் என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு காவலர் வந்தாரான் காவலர் வந்து சொல்லியிருக்காரு அரசரே உங்களை பார்க்க வந்து ஒரு முனிவர் வந்திருக்காரு அவர் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அரசர் வந்து வர சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவர் வந்திருக்காரு வந்துட்டு வணக்கம் அரசரே நான் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன் நான் வந்து ஒரு வேள்வி பண்ணேன் அந்த வேள்வியினுடைய விளைவா எனக்கு ஒரு வரம் கிடைச்சது அந்த வரத்தை வச்சு நான் வந்து எப்போ வேணுமோ அப்போ வந்து கடவுளை என்னால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே அரசர் வந்து அப்படியா கடவுளை வந்து கண் மூணால தோன்ற வைக்க முடியுமா அவங்களால ரொம்ப ஆச்சரியமா இருக்கே எங்கே பார்க்கலாம் கடவுளை எங்க நீங்கள் தோன்ற வைக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம் அப்போ அரசர் சொன்னாரா சாரி முனிவர் சொன்னாராம் நீங்கள் அதுக்கு வந்து மூன்று நாள் விரதம் இருக்கணும் விரதம் இருந்துட்டு ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துக்கு வந்துருங்க அந்த மண்டபத்துல தான் நான் இருப்பேன் அங்கே வந்து ஒரு பெரிய ஹால் அந்த ஹாலில் வந்து நிறைய ஓவியங்கள் எல்லாம் இருக்கும் அந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஓவியம் இல்லாம ஒரு ஒரு வெற்றிடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்க நிக்கும்போது உங்களுக்கு வந்து கடவுள் கண்ணுல தெரிவாரு கடவுள் கண்ணுல தெரியல அப்படின்னா அப்போ அவங்க வந்து பாவம் பண்ணவங்களா இருக்கணும் அப்ப அதுக்கு பதில கடவுளுக்கு பதில அவங்களுக்கு என்ன தெரியும்னா அவங்களோட உருவமே அதுல தெரியும் இதுதான் வந்து கடவுளை பாக்குறக்கான வழிமுறை அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொன்னாராம் உடனே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் ஆஹ் என்னடா இது இப்படி சொல்றாரு ஒரு பெரிய மஹால் இருக்கும் அந்த மஹாலில் வந்து நிறைய ஓவியங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஓவியங்களா பார்த்துக்கிட்டே வரணும் கடைசியில ஒரு இடத்துல வந்து ஒரு வெற்றிடம் இருக்கும் அந்த வெற்றிடத்துல வந்து நிற்கும் ஓவியங்களுக்கு பதிலா ஓவியத்துக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து கடவுளே காட்சி தருவாரு அப்படி கடவுள் காட்சி தராம தன்னோட உருவமே தெரிஞ்சதுன்னா அவங்க பாவம் மன்னவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்களாம் அப்போ வந்து அரசர் சொன்னாரன் கொஞ்சம் கூட யோசிக்காம நாங்க நானு என்னுடைய மந்திரிகள் தாத்தாச்சாரியார் எல்லாருமே வந்து மூன்று நாள் விரதம் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் முடிவு பண்ணிட்டு மூன்று நாள் கழிச்சு நாங்கள் வந்து ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாலடைஞ்ச மண்டபத்துக்கு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதே மாதிரி எல்லாரும் விரதத்தை முடிச்சுட்டு மூணாவது நாள் முடிஞ்ச பிறகு கிளம்பி அந்த காட்டுக்கு போயிருக்காங்க காட்டுக்கு போனா முனிவர் எல்லாத்தையும் வரவேற்றாராம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வரவேற்று ஒவ்வொருத்தராக வந்து அந்த மஹாலுக்குள்ளே அனுப்பிச்சிருக்காரு முதல்ல மந்திரிங்க ஒவ்வொருத்தராக போயிட்டு வந்திருக்காங்க போனால் உள்ளே போனால் பிரமிக்கத்தக்க வகையில் வந்து ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தா கடைசியில வந்து ஒரு இடத்துல வந்து வெற்றிடம் இருந்தது அந்த இடத்துல பார்த்தா அந்த முனிவர் என்ன பண்ணி வச்சிருக்காருனா ஒரு கண்ணாடி வச்சிருக்காரு அந்த கண்ணாடி வந்து அங்கே வச்சிருக்கிறது வந்து யாருக்குமே அது கண்ணாடின்னு தெரியல அது ஏதோ வந்து ஒரு வெற்றிடம் மாதிரி தான் தெரியுது அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த அமைச்சரோட பிம்பமே அதில் தெரிஞ்சது உடனே அமைச்சர் பயந்துட்டார் ஐயோ நம்ம பாவி போல் இருக்கு நிறைய குற்றங்கள்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய பொய்யெல்லாம் சொல்லியிருக்கோம் ஏதோ தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் அதனால தான் கடவுள் நமக்கு தெரியாமல் நம்மளோட உருவமே இதில் தெரியுது நம்ம இதை போய் வெளியில் போய் எனக்கு கடவுள் தெரியல என்னோட உருவம் தான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அரசருக்கு கோபம் வந்து தன்னை வேலையை விட்டு நீக்கிடுவாரு அதனால கடவுளை பார்த்தோன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி வெளியில வந்து அரசரே இப்ப பார்த்தேன் என்னால் அந்த காட்சியை விவரிக்கவே முடியல அவ்வளவு அற்புதமா இருந்தது அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னாரான் இப்படி ஒவ்வொரு அமைச்சரும் உள்ள போறது ஓவியங்களை பாக்குறது கடைசியில அந்த வெட்டிடத்துக்கு போறது அங்க வந்து அந்த முனிவரை வச்சிருந்த கண்ணாடிய வந்து பாக்கும்போது அவங்களுக்கு கண்ணாடி மாதிரி தெரியாது தன்னுடைய உருவமே அதுல தெரியும் தெரிஞ்ச உடனே அவங்க வந்து வெளியில வர்றது வந்துட்டு அரசருக்கு பயந்துகிட்டு நான் வந்து கடவுளை பார்த்தேன் கடவுள் வந்து எனக்கு காட்சி தந்தாரு அப்படின்னு சொல்றது இப்படிமா இருந்தது ஒவ்வொரு மந்திரிகளும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில தாத்தாச்சாரியாரும் உள்ள போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்து தாத்தாச்சாரியார் என்ன சொன்னாருன்னா ஆஹா என்ன அற்புதம் கடவுள் எவ்வளவு அருமையா இருக்காரு எவ்வளவு அழகா இருக்காரு கடவுள் அவரை பார்த்தாலே எனக்கு அப்படியே வந்து சாப்பாடு தண்ணியே தேவையில்லை என்னால வந்து வாழ்நாள் ஃபுல்லா பட்னியா இருக்க முடியும் அவ்வளோ அளவுக்கு கடவுள் வந்து ரொம்ப அருள் கூர்ந்து என்ன பார்த்தாரு அப்படின்னு சொல்லி தாத்தாச்சாரியார் சொன்னாராம் தாத்தாச்சாரியாரே சொல்லிட்டாரு அப்ப நம்மளும் பாத்துருவோம்னு சொல்லிட்டு அரசர் உள்ள போயிருக்காரு அரசர் உள்ள போய் ஒவ்வொரு ஓவியங்களா பாத்துக்கிட்டு வந்தாரு கடைசியில அந்த வெட்டிடத்துக்கு வந்து நின்ன பிறகு பார்த்தா அங்க வந்து அரசரோட உருவமே தெரிஞ்சது உடனே அரசரே வந்து மிரண்டு போயிட்டார் என்னடா நம்ம வந்து நிறைய போர் தொடுத்திருக்கோம் நிறைய பேரை கொண்டிருக்கோம் அதனால தான் நம்ம உருவமே நமக்கு தெரியுது கடவுள் தெரியலையோ ஒருவேளை நம்மளும் வெளியில் போய் கடவுளை பார்க்கலன்னு சொன்னால் நான் மட்டும் பாவின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க அதனால் நானும் கடவுளை பார்த்தேன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்து முனிவரே நானும் பார்த்தேன் கடவுளை எவ்வளோ அற்புதமாக இருந்தது தெரியுமா அந்த காட்சியினால் விவரிக்கவே முடியல எங்களுக்கு கடவுளை காட்டின உங்களை வந்து எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த முனிவர் கடகட கடகன்னு அரசரே என்ன தெரியலையா நான் தான் தென்னாலிராமன் அப்படின்னு சொல்லி வேஷத்தை கழச்சானா வேஷத்தை கழச்சிட்டு அவன் சொன்னானா பாத்தீங்களா கடவுளை எங்கேயாவது பார்க்க முடியுமா கடவுளை பார்க்கவே முடியாது ஆனா அவங்க எல்லாரையும் பொய் சொல்ல வச்சிட்டேன் பாத்தீங்களா இதுதான் நான் என்னுடைய சவாலில் ஜெயிச்சிட்டேன் பாருங்க ஒரு மனுஷனை பொய் சொல்ல வைக்கிறது ஈஸி தான் ஆனா அதுக்கான சூழ்நிலையை மட்டும் உருவாக்கணும் இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னானா அரசர் முதக்கொண்டு அமைச்சர்கள் தாத்தாச்சாரியார் எல்லாருமே வந்து அப்படியே மூஞ்சிய தொங்க போட்டு நின்னாங்களாம் அரசர் பார்த்தாராம் ஆட பாவி தாத்தாச்சாரியாரே என்னை இப்படி கவுத்துட்டியே நீ சொன்னதுனால நம்பி நானும் சொன்னேன் இப்ப நானும் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொன்னாராம் தென்னாளி ராவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டு சரி சரி வாங்க இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு அரண்மனைக்கு வந்துட்டானா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப ரசிச்சிருப்பீங்க உங்கள் நண்பர்கள்கிட்ட இதை சொல்லி அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க சரிங்களா நன்றி